क्रिष्ट, नमो बुद्धि சச்சிந்திருஷ்ணா க்ளிஷிணே நமோ வேதாந்திசாட்சிணே கிருஷ்ணாயலோக்கம் ஜாஸே மு சமூர் புருஷோனம் நருச்சன்மதிதி சன்தமக்கல சனத் சன்த கபக்கியய ிண சனாத் சனி கபிய கிப்பிண கபரப்பயம் பார்த்துட்டோம் அஹ சூரியன் உரம் வராஹன் ஒரு கபத்தய அப்பயம் பிரல அஸ் அப்பயிப்பல அமைன் அப்பய்தி ஜகந்தி அப்பயந்தி அப்படி பிரலயி அப்பய்தி இப்பய அப்படி அன்வயணி அமன் நின்ன விஷ்ண விஷ்ணுவினத்தில் பிரளையலத்தில் ஜந்தி அப்பியந்தி இந்த ஜகத் ஜத்தீ ஜந்தி எல்லா ஜகத்தும் சமஸ்திரபஞ்சங்களும் இதில் ஒடுங்குகின்றன எத்ரயந்தி அபிசம் விசந்தி அஹ அப்பியந்தின்னா திரும்பவும் ரிவர்ஸ் பண்ணி போய் சேர்றதுன்னு அர்த்தம் எல்லா சிருஷ்டியானதெல்லாம் திரும்பவும் ஒடுங்கிறது ரிசால்வ் அர்த்தம் ஆகையினால் அவருக்கு பகவானுக்கு ஒரு பேர் அப்பயாய நமஹா முதல்ல கபையே நமகா கபயே நமஹான்னா சூரியாய நமஹா வராகாய நமான்னு அர்த்தம் இப்போ பிரளயே அப் அஸ்மின் அப்பிய அப்பயா அப்பயாங்கிற பதத்துக்கு அர்த்தம் பகவான் வந்து பிரளயத்திலையும் இருக்கார் பிரளயத்தில் இவர்கிட்ட போய் ஒடுங்கிடுறது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்கு இவ்வாறு நூறாவது நாமங்களுடைய நூறாவது ஒன்பதாவது நூறு விளக்கப்பட்டதுங்கிற விவருத்தம் இல்ல இல்லை விவருத்தம் விவருத்தம்னு சொன்னால் நன்றாக விவரித்து சொல்லப்பட்டது எது அதாவது நூறு நாமங்கள் நாமங்களுள் நூறு நாமங்கள் ஒன்பது நூறு நாமங்கள் அதாவது தொள்ளாயிரம் நாமாக்கள் பூர்த்தி ஆயிடுதுன்னு அர்த்தம் இன்னும் நூறு நாமாக்கள் தான் இருக்குது இவ்வாறு இதை அங்கங்கே முதல் சதம் ரெண்டாவது சதம் சொல்லிடுறார் ஆக நவமம் சதம் விவரித்தம் நாமங்களுடைய ஒன்பதாவது நூறு நாமங்கள் வி விவரிக்கப்பட்டன அப்படிங்கிறார் அடுத்தது ஸ்வஸ்திதா பார்ப்போம் பக்தானாம் மங்களது மந்திரம் நாமஸ்ர்களுக்குலம்தா மங்களழம் ஆனந்த வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரம் நியாய தர்மமான புல இன்பம் நிறைய அனந்த கோடி புண்ணியம் அப்புறம் எல்லாவற்றுக்கும் மேலே சித்த சுத்தி ஞானம் மோட்சம் எல்லாத்தையும் கொடுக்குறார் அதுதான் ஸ்வஸ்தி சூக்தம் இதெல்லாம் வந்து நிறைய இந்தோனேஷியா பக்கத்துலாம் பிராமணர்கள்லாம் ஓம் ஸ்வஸ்தி அஸ்துன்னு தான் சொல்லுகிறார் எப்போவுமே ஸ்வஸ்தி அஸ்து ஆஹ ஸ்வஸ்தி அஸ்து ஸ்வஸ்தி சு அஸ்தி ஸ்வஸ்தின்னு இருக்குது நல்லது இருக்கட்டும்னு அது அஸ்துன்னு வேற சொல்கிறார் ஸ்வஸ்தி அஸ்து ஸ்வஸ்தி அஸ்து ஆஹா இந்த இதுனா ஸ்வஸ்தி மங்களம் ததாதி இது ஸ்வஸ்தி ததாதி இது ஸ்வஸ்தித மங்களத்தை கொடுக்குறார் யாருக்குன்னா பக்தானாம் அதாவது குரு சாஸ்திர ஈஸ்வர பக்தானாம் குரு பக்தி சாஸ்திர பக்தி ஈஸ்வர பக்தி இருக்கிறவர்களுக்கு அவர்களை நல்ல வழியில் வாழும்படி செய்து அவர்களுக்கெல்லாம் நல்லதை கொடுக்கிறார் ஆக வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கிறார் சதுர்வித பல புருஷார்த்தங்களையும் அனுகிரகம் பண்ணுறார் ஆகையினால் அவருக்கு ஸ்வஸ்திதான்னு ஒரு நாமா அடுத்தது தடஸ்திகிருத் ததேவ தடே நங்களமேவியவஸ்திரேவர்த்தம் சு நல்லது அஸ்தி ந இருக்கிறது நல்லது இருக்கிறது எப்போவும் நல்லதாகவே இருக்குது காலம்புரம் நல்லதாக இருக்குது மத்தியானம் நல்லா இருக்குது சாயங்காலம் நல்லா இருக்குது நாளைக்கும் நேற்றைக்கும் நல்லா இருந்தது இன்றைக்கும் நல்லா இருக்குது நாளைக்கும் நல்லா இருக்கும் வாழ்நாள் முழுவதும் நன்மையே இருக்கும் தீமையாக இருந்தாலும் அது நல்ல தீமைன்னா நமக்கு துன்பமும் நன்மைக்குத்தான் நம்மளை பக்குவப்படுத்துறதுக்குத்தான் துன்பம் இருக்குது ஆக துன்பத்தையும் இயல்புன்னு யார் ஏற்றுக்கிறானோ அவனுக்கு என்றைக்கும் இன்பம்னர் திருவள்ளுவர் இடும்பை இயல்பு துன்பம் விழை இன்பம் விழையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இளன் அவனுக்கு எப்போவும் நல்லது தான் ஆகவே ததேவ கரோத்தி ததேவ கரோத்தின்னா என்ன அர்த்தம் மங்களமேவ கரோதி இது ஸ்வஸ்திக் கிருத்து ஸ்வஸ்தி கிருத்தே நம நன்மையை தரு நன்மையை அப்படி போட்டுக்கணும் நன்மையை இன்பத்தை எல்லா வகையிலும் நன்மையை கொடுப்பவர் நன்மையையே செய்து கொண்டிருப்பவர் அப்படின்னு அர்த்தம் யாருக்கு பக்தானா ஏன் வச்சுக்கணும் அற வாழ்க்கை வாழ்கிறவனுக்கு அறிவுபூர்வமான அற வாழ்க்கை ஒழுக்கை ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்கிறவனுக்கு எப்போவுமே இன்பந்தான் அந்த அர்த்தத்தில் சொல்கிறேன் இன்பமே என்னாலும் துன்பமில்லை அப்படின்னு பெரியோர்கள்லாம் பாடின மாதிரி எப்போவும் துக்கமே கிடையாது ஆனந்தம் தான் அடுத்தனால ஸ்வஸ்தித ஸ்வஸ்திகிருத் ஸ்வஸ்தி அப்புறம் ஸ்வஸ்தினே ஒரு நாமம் ஸ்வஸ்த ஏ நமக ஸ்வஸ்திதா ஏனமஹா ஸ்வஸ்திகிருத்த ஏ நமஹா ஸ்வஸ்தே நம இந்த நன்மையே பகவான் தான் இந்த தர்மமே பகவான் தான் சந்தோஷமே பகவான் தான் அது சொல்கிற மங்களஸ்வரூபம் ஆத்மீய பரமானந்தலக்ஷம் ஸ்வஸ மங்களஸ்வரூபம் ஆத்மீ பரமானந்தலக்ஷம் ஸ்வஸ்தீ ஸ்வஸ்தி ஸ்வஸ்தையே நமக நன்மையாகவே இருக்கிறவர் எப்படின்னா மங்களஸ்வரூபம் மங்களஸ்வரூபம்னா என்ன ஆத்மீயம் பரமானந்த லக்ஷணம் தன்னுடைய ஆத்மா அவருடைய என்ன பகவான் என்ன ரூபமாக இருக்கார்னா ஆனந்தமே வடிவமாக இருக்கார் அதனால தான் கடவுளை அடையணும்னு சொல்கிறதுங்கிறது என்ன அர்த்தம் உண்மையான சந்தோஷத்தை அடையணும்னு அர்த்தம் உண்மையான ஆனந்தத்தை அடையணும் உண்மையான ஆனந்தம் எங்கே இருக்குதுன்னா உண்மையான ஆனந்தமாகவே பகவான் ஆத்மாவாகவே இருக்கார் அது தெரியாமல் நம்ம அவஸ்தப்படுறோம் எல்லாரும் ஆஹ் மங்களஸ்வரூபம் ஈஸ் ஈக்வல் டூ என்ன ஆத்மீயம் பரமானந்த லக்ஷணம் தன்னுடைய பரமானந்த ஸ்வரூபம் சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம ஆனந்த ஆனந்தம் பிரம்ம ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜானாத் விஜானமாந்தம் பிர அப்படின்னு வேதங்களில் சொல்லியிருக்கிறதுனால ஆனந்தம் அதனால் ஸ்வஸ்தி ஸ்வஸ்தே நமனர்த்தம் ஆனந்தரிப்பிணே நம ஆனந்ததாயினே நம ஆனந்திருத்தே நம அதுதான் ஸ்வஸ்திதா ஸ்வஸ்திகிருத்து ஸ்வஸ்தே நம அடுத்தது ததேவ் இவஸ்திபுக் மங்கலம் ஸு துங்குத்தம்னீவா அதுவது சாஸ்திரத்தில் வந்து இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் எனக்கு வந்து ஒரு வஸ்து இருக்குதுன்னு வச்சுப்போமே ஒரு தங்கத்திலேயோ வைரத்திலையோ ஏதோ ஒரு உயர்ந்த பொருள் இருக்கு முன்னால் இருக்குது அந்த பொருளை அனுபவிக்கிறவன் நான் இருக்கேன் அந்த பொருளை அனுபவிக்கிறேன் ஆ ஒரு பொருள் இருக்கு அந்த பொருளை நான் அனுபவிக்கிறேன் ஆஹ் அனுபவிக்கிறவன் இருக்கான் அனுபவிக்கிறதுக்கு வெளியில் பொருள் இருக்குது அனுபவிக்கிறதுக்கான கரணங்கள் இருக்குது கண்ணு ஒரு நல்ல அழகான தங்கத்தினால சுவாமிக்கு ஒரு தக்ஷணாமூர்த்திக்கு ஒரு கௌரி சங்கர் ருத்ராக்ஷமாவில் போடுறேன் அப்படின்னு சொல்லிவிடுறேன் எல்லாரும் கொடுக்குறார்கள் எல்லாம் எல்லோரும் கான்ட்ரிபியூட் பண்ணுகிறார்கள் அதெல்லாம் கொடுத்து ஒரு ஆச்சாரியகிட்ட கொடுத்து கோல்டை கொடுத்து ருத்ராட்சத்தை கொடுத்து கௌரி சங்கர் ருத்ராட்சமால் சிவராத்திரி அன்னைக்கு சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ என்ன பண்ணுறோம் அந்த எல்லா ருத்ராட்சம்லாம் வாங்கி அழகாக பண்ணி அது ஒரு பெரிய வெல்வெட்டு இதில் வச்சு கொண்டு வந்து வைக்கிறார்கள் சுவாமிக்கு சாத்திரத்துக்கு முன்னாடி சுவாமி எல்லாம் பக்தர்கள்லாம் சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க நான் கண்ணால் பார்க்குறேன் கண்ணு எப்படி தெரியும் அந்த வேலைப்பாடெல்லாம் எப்படி இருக்குதுன்னு எப்படி தெரியும் அப்புறம் நான் அனுபவிக்கிறேன் நான் அதை பார்க்குறேன் கண்ணால் பார்க்குறேன் அப்புறம் யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கார்களோ அவர்களுக்கெல்லாம் அதை காமிக்கிறேன் அவர்களும் கண்ணால் பார்க்கிறார்கள் அனுபவிக்கிறார் இது எதுக்கு சொல்கிறேன் திரிபுட்டி போக்தா போக்யம் போகஹா போக கரணம் போக்தான்னா அனுபவிக்கிறான் அந்த போகத்துக்கான கரணம் மைண்டு அண்டு என்னது சக்ஷு கண்ணு மனஸ் அகம் நான்குற ஒரு தத்துவம் உடம்புக்குள்ள இருக்கு அது மனசுங்கிற கருவியில் தான் அனுபவிக்கிறது மனசுங்கிற கருவி கண்ணுங்கிற கருவி மூலம் வெளியில் இருக்கிற அந்த ருத்ராட்சத்தை பார்த்து அனுபவிக்கிறது அது போக்யம் அ போக்தா போக கரணம் அதாவது சக்ஷு அந்த கரணம் அப்புறம் என்னது போக்யம் அதனால என்ன அனுபவம்னா போக இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வேறு வேறையாக இருக்குது இங்கே என்ன சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில் போக்தாவும் அவனே போக்கியமும் அவனே போக அவனே போகமும் அவனே இது நமக்கு வேதா கீதையிலையும் பகவான் சொல்றார் ஆத்மாவே அனுபவிக்கிறவன் ஆத்மாவே அனுபவிக்கப்படும் பொருள் ஆத்மாவே அனுபவிப்பதற்கான கருவி ஆத்மாவே அனுபவம் அப்படின்னா என்ன அர்த்தம் வேற்றுமை கிடையாதுன்னு அர்த்தம் ஆழ்ந்த உறக்கத்தில் நமக்கு இந்த திருப்புட்டி இல்லை அதனால் இங்கே என்ன சொல்கிற இந்த ஸ்லோகத்தில் இந்த ஸ்வஸ்தி புக்கு முதல்ல ஸ்வஸ்திதா ஸ்வஸ்திகிருத்து ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி புக்கு அவரே தன்னோட ஆனந்தத்தை அனுபவிக்கிறாராம் தன்னோட ஆனந்த எப்படி ஒரு கல்கண்டு தன்னோட இனி இனிப்பை அனுபவிக்கிறதுன்னா எப்படி இருக்கும் அனுபவிக்க முடியாது ஞானம் நான் இனிப்பாத்தான் இருக்கேங்கிற ஞானமே எனக்கு ஆனந்தம் நான் ஆனந்தமாக இருக்கேங்கிற ஞானமே எனக்கு ஆனந்தம் எப்படி கற்கண்டு தன்னுடைய இனிப்புக்கு தானே காரணம் தன்னுடைய இனிப்பு தன்னுடைய இயல்பு அது கற்கண்டு தன்னுடைய இனிப்பை தானே சுவைப்பதுங்கிறது ஒரு உபச்சாரமாக சொல்கிறோம் வாஸ்தவமாக முடியாது ஆக ஞானம் அதனால் ததேவ புக்தே இத்தி ஸ்வஸ்தி புக்கு தன்னுடைய ஆனந்தத்தை தானே அனுபவிக்கிறார் அப்படிங்கிறது ஒரு உபச்சார வார்த்தை ஏன்னா அங்கே துவைத்தமெல்லாம் கிடையாது அதாவது போக்தா போக்யங்கிற துவைத்தம் கிடையாது ஆனால் போக்தாவும் போக்யமும் ஒரே வஸ்து தான் அப்படிங்கிறத சொல்கிறது அது மா அப்படி ஒரு அர்த்தம் இல்லாட்டி என்னதுன்னா பக்தர்களுக்கு ஆனந்தத்தை அனுபவிக்கும்படி பண்ணுற பக்தனும் என்னென்ன பகவானும் ஆனந்தமூர்த்தி பக்தனும் ஆனந்தமூர்த்தி அவனுக்கும் தெரியறது நானே ஆனந்தம்னு அவனும் அன் அந்த ஆனந்தத்தை உணர்றான் நம்மிடத்தில் பகவான் ஆனந்த ரூபமாக இருக்கார் அப்படின்னு உணர்றான் இதெல்லாம் பகவான் கீதையில் சொல்கிறார் யோமே யோமாம் பசியத்தி சர்வற்ற சர்வஞ்ச மயி பஷியை தஸ்ய அகம் ந பிரணியாமி சச்சமே ந பிரஸ்யதி கீதையில் ஆறாவது அத்தியாயத்தில் எல்லா இடத்திலும் தன்னை எவன் பார்க்கிறானோ தன்னில் எல்லாவற்றையும் எவன் பார்க்கிறானோ து யோமாம் பஸ் சர்வபூதம் ஆத்மானும் சர்வபூதானி சாத்மனி ஈஷத்தை யோக யுக்தாத்மா சர்வற்ற சமதரிசன அத்வைத தரிசனம்தான் பண்ணுறான் திரஷ்டாவும் திருஷ்யமும் அனுபவிக்கிறவனு அனுபவிக்கப்படுற பொருள் எல்லாம் வந்து ஒரே தத்துவந்தான் அப்படிங்கிறது ஞானத்தில் இருக்குது அறிவில் இருக்குது அதே மாதிரி பகவானும் அதுக்கு வேறையாக இல்லை அந்த கடை தியானத்தினுடைய பிரயோஜனத்தை பற்றி சொல்கிற போது பகவத்கீதையில் வருகிறது அது முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு ஸ்லோகங்கள்லாம் பார்க்கலாம் நீங்கள் பகவத்கீதையில் ஆறாவது அத்தியாயத்தில் தியானத்தினோட பலனை சொல்கிற போது சொல்கிறார் ஆத்ம தியானத்தினுடைய பலனை சொல்கிற போது பகவான் இப்படி சொல்கிறார் அதெல்லாம் நீங்கள் இது பண்ணி பாருங்க அதாவது இங்கேயும் வந்து அவன் ஆனந்தத்தை பாக்கியமாக அனுபவிக்கிறான்னு சொல்கிறதில்ல அப்படி சொல்லணும்னா சொல்லலாம் அவனுக்கு அர்த்தத்தை அனுபவிக்கும்படி பண்ணுறார் காமத்தை அனுபவிக்கும்படி பண்ணுறார் புண்ணியத்தை சுகம் அனுபவிக்கும்படி பண்ணுறார் ஆத்மானந்தையே அனுபவிக்கும்படி பண்ணுறாருன்னு சொல்லலாம் ஆனால் இங்கே முக்கியமாக என்னன்னா தானும் இன்பத்தை அனுபவிக்கிறார் பக்தனும் இன்பத்தை அனுபவிக்கும்படி செய்கிறார் பகவானும் ஆத்மானந்தத்தை அனுபவிக்கிறார் பக்தனும் ஆத்மானந்தத்தை அனுபவிக்கும்படி செய்கிறார் அனுபவிக்கிறதுனா இங்கே ஞானந்தான் நிஜமாவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது ஆக நான் ஏற்கனவே ஆனந்தமாக தான் இருக்கேன் நான் தான் எல்லாத்துக்கும் ஆனந்தம் கொடுக்குறேன் கற்கண்டு தன்னோட சேர்ற மாவு பதார்த்தங்களுக்கு தான் தான் இனிப்பை கொடுக்கறது தேங்காயில் வந்து வெள்ளத்தை போட்டால் வெள்ளம் வந்து தேங்காய்க்கு இனிப்பை கொடுக்கறது அது மாதிரி ஸ்வரூப ஆனந்தந்தான் மனசுக்கே ஆனந்தத்தை கொடுக்கறது ஆக அனுபவிக்கிற ஆனந்தத்துக்கு காரணம் ஸ்வரூபானந்தம் ஸ்வரூபானந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தான் மாயாசக்தியினால் வித்யா மாயா சக்தினால அதர்மமான ஆனந்தம் அவத்யா மாயினால் ஏற்படுறது தர்மமான ஆனந்தம் இதனால் ஏற்படுறது ஞானத்தினால் ஏற்படுறது இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் ஆக பக்தானாம் மங்க ஸ்வஸ்தி ஸ்வஸ்தினால் என்ன அர்த்தம் மங்களம்னா என்ன ஆனந்தம் ஏற்கனவே சொல்லிவிட்டார் புனக்தி புனக்தின்னு அனுபவிக்கும்படி பண்றார் உணரும்படி பண்றார்னு அர்த்தம் ஆத்மானந்தத்தை பக்தன் உணரும்படி செய்கிறார் அப்படின்னு அர்த்தம் இதுவா ரெண்டு மீனிங் சொல்லிவிட்டார் இங்க பகவான் தன்னோட ஆனந்த ஆத்மானந்தத்தை அனுபவிக்கிறார்னு சொல்லலாம் இல்லை பக்தன் தன்னோட ஆத்மானந்தத்தை அனுபவிக்கும்படி செய்கிறார் அப்படின்னு சொல்லலாம் ஆகவே ஸ்வஸ்தி ஜே நம ஸ்வஸ்திபுக்குங்கிறத சதுர்த்தி பக்தியில் போட்டால் ஸ்வஸ்தி புக் ஸ்வஸ்தி புகௌ ஸ்வஸ்திபுஜ் ஸ்வஸ்திபுஜா ஸ்வஸ்திபுஜம் ஸ்வஸ்திபுஜவுஜா ஸ்வஸ்திபுஜ ஸ்வஸ்தி புக்யாம் ஸ்வஸ்தி புக் பிஹிஸ் ஸ்வஸ்திபுஜே அப்படின்னுமா ஸ்வஸ்திபுஜே நம அந்த கக்காரம் வந்து சந்தி ரூல்னால் ஜக்காரமாக மாறிடும் ஆக ஸ்வஸ்தி புக் ஜே நமத்ிணட்சிணி கிளே துவய்திவாட்சிண आशुकारीनी आशुकारीनी। वर्तते दातुं। देव ி வீரம் ஸ்வீ தாத்து சமையதீஸ் சர்வா சலம் ம கல்களம் நம் விரிம் ஸ்மரேத மாதி ிண்க்கு அர்த்த சொல்கிறிணே ஸ் ஆனந்த ஏற்கனவே அதுதானே திரும்ப திரும்ப சொ சொல்ல தேங்கிறதுக்கு அர்த்தம் என்ன தக்ுங்கிற தாத்துவுக்கு விருத்துங்கிற அர்த்தம் எடுத்துட்டு வர்த தேங்கிறது ஆனந்தம் நாள்தோறும் வளர்கிறது அதாவது அழு என்ன அர்த்தம் மனசில் இருக்கிற அழுக்கெல்லாம் நீங்கள் நீங்கள் நீங்கள் குவாலிட்டி ஆஃப் ஹாப்பினஸ் கூடுறதுன்னு அர்த்தம் மனசில் இருக்கிற அழுக்கு குறையிறது அழுக்கு குறைய குறைய பிரதிபிம்பானந்தம் கூடிண்டே போகிறது அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் ஆனந்தம் கூடுறது குறையிறதுலாம் கிடையாது பொதுவாக ஆத்மானந்தம் ஸ்வரூபானந்தத்தில் எல்லாம் கூடுறது குறைச்சல்லாம் கிடையாது அதாவது மைண்டோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆக ஆக ஹாப்பினஸ் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம் மேகம் விலக விலக சந்திரன் ரொம்ப பிரகாசிக்கிற மாதிரி தெரிகிற மாதிரி சந்திரன் பிரகாஷம் சரியாக தான் இருந்துன்றிருக்கு மேகந்தான் மறைச்சுன்டே இருக்குது அது மேகத்தினுடைய திக்னஸ்ஸு அதை பொறுத்து அதெல்லாம் நீங்கள் நீங்கள் சந்திரப்பிரகாசம் திருஷ்டாந்தத்தில் சொல்லுவாள் பிரகிருஷ்ட பிரகாச சந்திரஹா சந்திரன் பிரகாசமாக தான் இருக்குது சந்திரனோட பிரகாசத்தில் கூடுதல் குறைச்செல்லாம் கிடையாது அந்த மேகம் வந்து நீங்கிறத கூடுறது குறைச்சல் அது மாதிரி இங்கேயும் என்னென்னா பகவானை சார்ந்திருக்க சார்ந்திருக்க இவனுக்கு என்னென்னா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எப்போ பார்த்தாலும் ஈஸ்வர சிந்தனையிலே இருக்கான் தர்மானுஷ்டானிலையே இருக்கான் எப்போ பார்த்தாலும் சத்விஷயங்கள்லேயே மனசை வச்சுன்னு இருக்கான் அப்படி இருக்கிற போது என்னாகுதுன்னா அதில் ஆனந்தம் கூட போய் தானே மனசில் அழுக்கெல்லாம் குறையிறது மன மாசுகள் குறைய குறைய அந்த ஸ்வரூபானந்தத்தினுடைய நிழல் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது நிழல் நிழல் அது மாசுகள் குறைய குறைய தங்கத்தை வந்து புடம் போட போட ஸ்வர்ணவத் தோதத்தைய அதில் இருக்கிற மாசெல்லாம் நீங்கின்றே இருக்குது சாஸ்திரப்படி இந்த நம்ம அனுபவிக்கிற ஆனந்தமெல்லாம் மனசில் தான் ஆனால் அந்த குவாலிட்டி மன அமைதி கூட கூட மெச்சூரிட்டி கூட கூட பக்குவம் கூட கூட ஆசை குறைய குறைய வைராக்கியம் விரத்தி ஆக ஆக ஆனந்தமும் கூட அதுதான் இங்கே சொல்கிற ஸ்வஸ்திரூபேன தக்ஷத்தே வர்த்ததே ஆகையினால் ஸ்வஸ்தி தட்சிணா என்னர்த்தம் ஆனந்த ஆனந்தவர்தனா இப்போ கௌசல்யிக்கு ஆனந்தம் கொடுத்தார் கௌசல்யானந்தவர்தன ஹரிஷவர்தன ஆனந்தவர்தனா கௌசல்ய்கி நாள்தோறும் ஆனந்தத்தை கொடுத்தவர் தேவைக்கு பரமானந்தம் இப்படிலாம் சொல்கிறோமே அதனால் பகவான சார்ந்திருந்து தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி சத்குணங்களை விருத்தி பண்ண பண்ண ஆனந்தம் விருத்தி ஆயிண்டே போது ஆகையினால ஸ்வஸ்தி தட்சிணாகன என்ன அர்த்தம் நாள் இடைவிடாமல் இன்பத்தை வளர்த்துபவர் வளரச் செய்பவர் அப்படின்னு அது இந்த அர்த்தத்தில் மன மாசுகளை நீக்குபவர்னு சொல்கிறதுக்கு பதிலாக மனமாசுகளை நீக்குவதன் வாயிலாக பிராக்கெட்டில் போடுறோம் பாபங்கள் குறைய குறைய புண்ணியங்கள் கூட கூட மனசு அமைதி கூட கூட அந்த உண்மையான ஆனந்தத்தினுடைய நிழல் மனசில் அனுபவிக்கப்படும் ரொம்ப அமைதியாக ஒரு சாந்தமான ஆனந்தம் கூடுறது அப்படிங்கிற அப்படியே அர்த்தம் இல்லைன்னா பகவானால் தான் நமக்கு வந்து இந்த ஆனந்தத்தை புரிய வைக்க ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி கிருத்துன்னு சொன்னார்லையே அதையே இன்னொரு பாஷையில் சொல்கிறார் ஸ்வஸ்தி தாது சமர்த்தஹா தான் கொடுக்க முடியும் வேறு யாரும் பணமோ உறவுகளோ ஒருத்தனும் நமக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்க முடியாது எல்லாரும் நாம் எல்லாரும் சுயநலவாதிகள் அது அப்படியே அது இயல்பு சுயநலவாதிகளாக நாம் இருக்குங்கிற இருக்கோங்கிறது நம்முடைய சுவாவம் ஜன் நாம் ஆனந்தமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நாம் துக்கத்தை கூட சந்தோஷமாக பண்ணுறோம் வாங்கிக்கிறோம் அதில் சுயநலத்திலே வந்து சமூகத்துக்கு நன்மை தரும் சுயநலம் வேறு சமூகத்தை கெடுக்கின்ற சுயநலம் வேறு அதாவது நான் தர்மத்தை பண்ணி நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறது அதுவும் செல்ஃபிஷ்னஸ் தானே ஆனால் அந்த செல்ஃபிஷ்னஸ் பாசிட்டிவ் செல்ஃபிஷ்னஸ் சொசைட்டிக்கு அனுகூலமானது சமூகத்தை கெடுக்காத சிறந்த சுயநலம் தெய்வீகமான சுயநலம் நான் நல்லா இருக்கணும்னா நான் உலகத்துக்கு நல்லது பண்ணணும் தப்புலையே யார் கேடு கேட்டு போனால் என்ன நான் எல்லாத்தையும் சுரண்டிக்கணும் அப்படின்னா அது நெகட்டிவ் செல்ஃபிஷ்னஸ் அது கூடாது ஆக சுயநலத்துலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது ஆனால் சுயநலத்தை எப்படி நாம் கையாளுகிறோங்கிறது முக்கியம் அதனால் பகவான் தான் நமக்கு மற்றதெல்லாம் சுகம் கொடுக்க முடியாது நம்ம நினச்சுன்ருக்கோம் இது நமக்கு வந்து நிறைய பணம் கிடைச்சா பதவி கிடச்சா புகழ் கிடைச்சா உலகமே புகழ்ந்தா அப்படின்னு சுகம் கிடைக்கும்னு நினைக்கிறோம் அந்த சுகமெல்லாம் பின்னால் துக்கத்தை ஒழிச்சு வச்சுருக்கோம் அந்த சுகத்தில் நாம் கவனமும் செலுத்த வேண்டிய அவசியம் ஆஞ்சநேயர் எப்படி முத்து மாலையில் ஒன்றுமே இல்லைன்னு தூக்கி போட்டாரோ மனசுக்குள்ளே இருக்கிற ராமச்சந்திரமூர்த்தி தியானத்துக்கு தகுந்த மாதிரி ராமநாமத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்றும் இல்லைன்னு புரி நமக்கு உணர்த்தினாரோ அது மாதிரி நமக்கு பொண்ணு மாடுமனை போனால் என்ன மக்கள் சுற்றம் போனால் என்ன கோடி செம்பொன் போனால் என்ன குறுநகை போதுமடி அப்படின்ன மாதிரி பகவான் அதையும் கொடுப்பார் அதுதான் நம்ம ஏற்கனவே அதுதான் பார்த்தோம் ஆகையென்னால் நம்ம அதை டிப்பெண்ட் பண்ணக்கூடாது அது ஏதோ சரீரத்தை காப்பாற்றுறதுக்கு இதுக்காகத்தானே தவிர அது பர்மனண்ட் சுகம் தராது அது மாதிரி நம்ம கூடையும் வராது அர்த்தமோ காமமோ உறவுகளோ யாரும் வரமாட்டார்கள் தேவையும் இல்லை வரவேண்டிய அவசியம் இல்லை ஆ ஸ்வஸ்தி தாத்தும் சமர்த்தகா ஏன்னா தக்ஷ சப்தத்துக்கு சாமர்த்தியம்னு அர்த்தம் தட்சிணாமூர்த்தின்னு சொல்கிறதுக்கே காரணம் என்னன்னா தக்ஷஸ்டை அமூர்த்திஷ தஷிணாமூர்த்திக்கே நிறைய அர்த்தம் சொல்கிறோம் தக்ஷண தக்ஷாங்கிற பதம் சமர்த்தகாங்கிறது ஹீஇஸ் கேப்பபிள் அவனால் முடியும் அவனுக்கு வந்து எல்லா வகையிலையும் சக் சக்தி இருக்குது அதையினால் பகவானுக்குத்தான் நமக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்குற சக்தி இருக்கே தவிர பாக்கி யாருக்கும் உண்மையான சந்தோஷத்தை கொடுக்குற சக்தி இல்லை பணத்துக்கு இல்லை பதவிக்கு இல்லை ஜனங்களுக்கு இல்லை உறவுகளுக்கு இல்லை நண்பர்களுக்கு கிடையாது யாருக்கும் கிடையாது ஆகா பரமேஸ்வரன் அந்த ஜெகன் நியந்தாவாகி இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு அவருக்குத்தான் அந்த சக்தி இருக்குது ஆகையினால் ஸ்வஸ்தி தட்சிணகா நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் அவருக்குத்தான் இருக்குது அதனால் சொஸ்தி தட்சிணா அப்படி இல்லாட்டி இன்னொரு அர்த்தம் அத்தவா ரெண்டு அர்த்தம் அங்கேயே சொல்லிவிட்டார் இன்னொரு அர்த்தம் தட்சிணசப்தா ஆசுகாரிணி வர்த்ததே இன்னொரு அர்த்தம் என்னென்னா சீக்கிரம் மகாவிஷ்ணுவன மோட்சமிச்சேத் ஜனார்தனாத் அப்படின்னு ஒரு வாக்கியம் ஞானமிச்சேத் மகேஸ்வராத் மோட்சமிச்சேத் ஜனார்தனாத் எல்லாம் ஒன்றுதான் அதனால் ஆரோக்கியம் பாஸ்கரா அதிச்சேத் அப்படி ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம் ஆரோக்கிய பாஸ்கரங்கிட்டருந்து ஆரோக்கியத்தை கேள் ஞானத்தை மகேஸ்வரங்கிட்டருந்து கேளு மோக்ஷத்தை ஜனார்தனங்கிட்டிருந்து கேளு அப்படின்னு சொல்கிற வழக்கம் இவர் என்னென்னா தட்சிணசப்தத்துக்கு சீக்கிரம் கொடுக்குறவர்னு அர்த்தம் சொல்கிறார் மகாவிஷ்ணுவை பூஜை பண்ணினியானா உனக்கு ஆனந்தம் உண்மையான நிலையான ஆனந்தம் நித்தியானந்தம் பூர்ணானந்தம் அது கிடைச்சிடும் எதுவாக இருந்தாலும் சரி எனக்கு வந்து எனக்கு அர்த்தம் போரலை எனக்கு வாழ்க்கையை நடத்துறதுக்கான பொருளாதாரம் பத்தலையா சீக்கிரம் கொடுத்துருவார் அவர்கிட்ட கேட்டியானா அவரே சொல்கிறார் தர்மா அர்த்தார்த்தி தர்மம் தர்மார்த்தி பிராப்னுயாத் தர்மம் அர்த்தார்த்தி சர்தம் ஆப்னுயாத் காமானுயாத் காமி பிரஜார்த்தி சாப்னுயாத் பிரஜாம் அப்படின்னு இருக்கே அதனால் ஆஹ அத்வா திணசப்தா ஆஷுகாரிணி வர்த்ததே ஆஷுகாரிணின் அர்த்தம் சீக்கிரமாக கொடுக்குறவன் அர்த்தம் சீக்கிரம் ஸ்வஸ்தி தாத்தும் அயமேவ சமர்த்தா சீக்கிரம் நமக்கு வந்து பொருளையோ புல நின்பத்தையோ எல்லாத்தையும் கொடுத்து சீக்கிரம் ஆனந்தத்தை கொடுக்குற சக்தி இவருக்கு தான் இருக்குப்பா ஆகையினால இவருக்கு ஸ்வஸ்தி தட்சிணான்னு பேர் அதனால் அதுக்கு பிரமாணம் சொல்கிறார் யாரை நினைச்சாலே எஸ்யஸ்மரண மாத்திரேன ஜென்மசம்சாரபந்தனாத் விமுச்சியதே நமஸ்தஸ்மை விஷ்ணவே பிரபவிஷ்ணவே அப்படின்னு படித்தோம் இல்லையா முதல்லையே யாரை நினச்ச மாத்திரத்தில் நமக்கு மோட்சமே கிடச்சுடுமோ அப்படிங்கிறோம் அங்கே இங்கே அதுக்கு அதுக்கு வேறு சில இதெல்லாம் சொல்கிறார் எஸ்யஸ்மரணாதேவ சர்வசித்தயா சித்தியந்தி வாழ்க்கை யாரை நினைக்கிறதுனால எல்லா பாப்பமும் போய்டிறோம் எனது அப்போவா சர்வாஸ்மரேத் புண்டரீகாட்சம் சாஹாபியுச்சி அது மாறி ஸ்மர்த்தி சர்வீய வாழ்க்கை தேவையான எல்லாவற்றையும் எம் பிரபன் தாம் தஹம் வேண்டு வாண்டுவதே ஈவா கண்டாய் ஆஹ சர்வ அவர் எல்லாவற்றையும் கொடுக்கிறார் நம்ம உழைக்கணும் அது ஒரு விஷயம் இருந்தாலும் அவரோட அந்த பகவானை கெட்டியாக பிடிச்சிட்டு காரியம் பண்ணால் எல்லாம் நமக்கு சித்திக்கிறது அதுக்கு சொல்கிறார் ஸ்மிருதே சக்கல கல்யாண பாஜனம் எத்திர ஜாயத்தே ரொம்ப அடிக்கடி சொல்லுவார்கள் பெரியோர்கள்லாம் புருஷஸ்தமஜம் நித்யம் ரஜாமி ஷரணம் ஹரிம் அஹம் ஹரிம் ஷரணம் ரஜாமி எப்பேற்பட்ட ஹரி தம் அஜம் நம் ஹரிம் சரணம் விராமி எஸ் எஸ் ஸ்மிருக்கலாணம் எய்தி சகலகலியம்னா எல்லா நன்மைகளும் அர்த்தம் சமஸ்தன்மைகளும் பகவனஸ்மரிச்சாலை கடச்சுடம் அப்பேர் பட்டபுருஷா புருஷா புருஷா அகம் அப்படி போட்டுக்கணும் புருஷோஹம் அகம் புருஷா ஜீவாத்மா நான் அந்த பிறவாத நிலையான ஹரியை ஷரணாகதி பண்ணுகிறேன் அப்படின்னு பிரம்மபுராணத்தில் பிரம்ம வைவர்த்த புராணம் ஸ்வஸ்தி தட்சிணா இதெல்லாம் பிரம்மபுராணத்தில் பிரம்மாண்ட புராணமோ பிரம்ம வைவர்த்த புராணமோ ஏதோ ஒரு புராணத்தில் இருக்கணும் இது அது மாத்திரம் ஸ்மரணாதேவ கிருஷ்ணச அதே இதில் தான் இருக்குது போல் இருக்கு ஸ்மரணா கிருஷ்ணனை நினைக்கிறதுனாலேயே பாபசங்காத்த பஞ்சரம் பாப கூட்டத்தெல்லாம் அந்த பஞ்சரம் பஞ்சரம்னா கூட்டம் அந்த பஞ்சரம் கூட்டுக்குள்ளே இருக்குது பாபசங்காத்தன சேத்து பாபம் மூட்டை ஒரு இடத்துல சேர்த்து வச்சுருக்கோம் சததா சததா பேதமயாதி நூற்று கணக்காக செதறி போகிறதான் எப்படின்னா யசா வஜ்ரதோ கிரிகி எக்ஸாம்பிள் சொல்லுறேன் எப்படி வஜ்ராயுதத்தினால ஒரு மலையானது உடைச்சா எப்படின்னா வஜ்ரம்னா இங்கே வந்து இடி அந்த இடி வந்து சில சமயம் மலையில் விழுந்தால் மலையே செதறி அது மாதிரி இங்கே வஜ்ராயுதத்தினால எப்படி ஒரு மலை செதறி போகிறதோ அப்படி பகவான் கிருஷ்ணனை தியானம் பண்ணினாலே நம்முடைய பாபங்கள்லாம் நூற்று கணக்காக செதறி போகும் அப்படின்னா பாபங்கள்லாம் நீங்கி போகும்னு அர்த்தம் ஆகலாம் ஸ்வஸ்தி தட்சிணாக அப்போ பகவான் வந்து நமக்கு ஆனந்த மங்களத்தை கொடுக்கறதுக்கு சக்தி படைத்தவர் சமர்த்தவர் சமர்த்தருங்கிற அர்த்தத்தை கொடுக்குறது இனி அடுத்த நாமாவுக்கு போகிறோம் ோர்சு நிசிக்கோர் இதிலும் ஒன்பது நாமக்கல் இருக்கு அரௌதிர குண்டலி சக்ரி விக்கிரமி ஊர்ஜிதாசனாதிகசிக்கௌதிர यस्याराँद्रत्रयं, यस्याराँद्रत्रयं। नास्ति, सर्वकामत्वेन, ோசிரமே அய நம அரௌத்ர சப்தத்துக்கு அர்த்தம் அர்த்தம் சொல்கிறார் கர்ம ரௌத்ரம் ராகச் ச ரத்திரஹா கோபச்ச ரௌத்ரஹா அதாவது கோபமாக வேலை பண்ணுறது மனசுக்குள்ள ராகம் அளவுக்கு மீறின பற்று கோபம் துவேஷம் அதுவும் ருத் ரௌத்ரம் ருத்ரஸ்ய பாவா ரவுத்ரஹா எல்லாம் என்னது அழகிற மாதிரி பண்ணுறது அவன் பண்ணுற வேலையை சுற்றி இருக்கிறவனுக்கு அழ வைக்கும் அவனுக்கு இருக்கிற பற்றும் எல்லாரையும் அழ வைக்கும் டிஸ்டர்ப் பண்ணும் அவனுக்கு இருக்கிற கோபம் அவனுக்கும் நல்லது அவனுக்கும் மனசுக்கு அசாந்தி அவனோட அசாந்தி எல்லாருக்கும் அசாந்தியை கொடுக்குறது அவன் எந்த வேலை பண்ணாலும் சரி இன்னொருத்தரை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே பண்ணுறான் எல்லாத்தையும் ப்ரொசஸ் பண்ணுற போதும் அதுலேயும் அப்படியே இருக்குது எரிஞ்சறிஞ்சு விழறான் காரணம் என்னென்னா வாழ்க்கையில் ஆசைகள் எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்குது வாழ்க்கையில் யாருக்கு ஆசைகள் எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கோ அவனுக்கு கண்டிப்பாக கோபம் வரும் பற்று இருக்கும் அதெல்லாம் தவிர்க்க முடியாது அவன் வேலையும் வந்து அப்படி தான் இருக்கும் அதனால் இவர் என்ன சொல்கிறார் பகவானுக்கு இந்த மூணு கோபம் மூணு விதமான ப்ராப்ளம் இல்லைங்கிறார் அவர் வந்து எல்லாரும் எரிஞ்சு விழற மாதிரி வேலை செய்ய மாட்டார் அவர் வந்து வச்சிருக்கிற பற்று வந்து கிடையாது அன்பு தான் இருக்கும் அவர்கிட்ட அவர் மென்மையாக காரியங்களை செய்வார் அவர் வந்து எல்லாரிடத்துலையும் அன்பு செலுத்துவார் அன்பை வெளிப்படுத்துவார் அப்படி இருக்கிறவர் அதனால் சொல்கிறார் அவாப்த சர்வகாமத்வேன எல்லாமே நான் தான் புரிஞ்சுட்டுருக்கார் பிரபஞ்சமே சர்வம் அகமேவ நான் தான் இத்தனையுமா இருக்கேன்னு புரிஞ்சுட்டு இருக்கிறவர் என்ன அவருக்கு என்ன ஆசை இருக்கும் என்ன எதிர்பார்ப்பு இருக்கும் எதிர்பார்ப்புங்கிற குணமும் நான் ஆசையும் நான் தான் இருக்கிற அளவுக்கு அவர் எல்லாத்தையுமே புரிஞ்சுட்டுருக்காருன்னு அவாப்த சர்வகாமத்வேனர்த்தம் அத்தனையும் சைத்தன்யமயம் சர்வம் பிரம்மமயம் அகம் பிரம்மாஸ்மி அகமேவ இதம் சர்வம் எங்கெல்லாம் யாரெல்லாம் எவ்வளோ பெரிய சொத்து வச்சிருக்கானோ அரண்மனை வச்சிருக்கானோ அந்த அரண்மனையே நான் தானே அவங்கிட்ட இருக்கிற செல்வமெல்லாம் யார் அந்த செல்வத்துக்கு எந்த ஒரு தத்துவம் ஆதாரமாக இருக்கோ அதே தத்துவம் தானே எனக்கும் ஆதாரமாக இருக்குது நான் தானே ரத்னங்களாக இருக்கேன் நான் தானே வைடூரியங்களாக இருக்கேன் நான் தானே கோமேதகங்களாக இருக்கேன் சமஸ்த ரத்னங்களும் நான் தானே சமஸ்தமுத்திரங்களும் நான் தானே சமஸ்த நட்சத்திரங்களும் நான் தானே எல்லாமே நானாக இருக்கிற போது நான் எதுக்கு ஆசைப்படுவேன் அதுதான் அவாப்த சர்வகாமத்துவேன நிறைவே வடிவானவன் நிறைவே வடிவானவனாக இருக்கும் பொழுது அனைத்தும் நானே அது மாத்திரமில்லை இவை அனைத்தும் என்னது ஸ்வப்னம் மாதிரி என் மேலே கற்பிக்கப்பட்டிருக்கு ஆக இந்த உபாதிகள் விஷயங்கள் லோக்கங்கள் மா மாயா காரியம் மம என்ன தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா இந்த மமா மயா மமாசிரயா மாயா எல்லாம் என்னை சார்ந்திருக்கிற மாயா காரியம் அப்படின்னு உணர்ந்தவன் அவாப்த காமஹா அது மாத்திரம் இல்லை அப்பேற்பட்டவருக்கு ராகத்வேஷம் இருக்குமா ராகத்வேஷ்விராகவேஷாதேஹன்னு விட்டார் அவருக்கு காமமோ குரோதமோ லோபமோ மகமோ ஆச்சரியமோ எதுவுமே கிடையாது அத்வைதத்வாத் அத்வைதமாக தன்னை புரிஞ்சுட்டு இருக்கிறதுனால அரௌத்ரஹா யாருக்கு அத்வைதான நிஷ்ட பூர்ணமாக இருக்கோ அவனுக்கு இந்த ரௌத்ரஸ்வபாவம் ருத்ரஸ்வபாவம் இருக்காது அப்படி இருந்தால் அந்த நிஷ்டையில் எங்கேயோ தோஷம் இருக்குதுன்னு அர்த்தமாகும் அது சரி பண்ணிக்க வேண்டியதுதான் ஆக கர்ம ரௌதிரம் இாகச்சரௌதிரா கோபச்ச ரௌதிரா எஸ் ரௌதிரத் தயம் நாஸ்தி ஏன் அவாப்தசர்வ காமத்தேன ராகத்வேஷாதே அவா அபாத் என்ன சொல்கிறாரு ஹேத்து என்னதுன்னா விருப்பு வெறுப்பு இல்லாததுனால அவருக்கு என்னது மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணி காரியம் பண்ணுறது கிடையாது அந்த யாரையும் யாரையும் துன்புறுத்தி எந்த காரியமும் அவர் பண்ணுறது இல்லை ஏன்னா விருப்ப வெறுப்பு இல்லை அதுக்கு காரணம் என்னென்னா அவாப்த சர்வகாமத்வாத் ஹேதௌ திருத்தீயான்னு சொல்லுவோம் ஏன்னா ராகத்வாஷா தேகாபாவாத்துங்கிறது பஞ்சமி விபக்தி அவர் ஹேதௌ திருத்தீயா எல்லாமே நான் ஞானம் இருக்கிறதுனால விருப்ப வெறுப்பு இல்லாததுனால அவர் யாருக்கும் எந்த விதமான இடைஞ்சலும் பண்ணுறத கூடிய யாரையும் வருத்தப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிறது இல்லை எப்போவுமே மென்மையாக இருக்கார் ஹி இஸ் வெரி சாஃப்ட் ஜென்டில் அப்படிங்கிற அர்த்தம் அடுத்தது அரவுத்ர குண்டலி இதில் இவர் நிறைய சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது யார் நம்ம விறத்திகாரர் கண்டிப்பாக சொல்லுவார் ஸ்வஸ்திகர் நிறைய இருக்கும் அவரோடதில் நம்ம அதை எடுத்துக்கல சொல்லலை கர்ம ரௌதிரம் ராகஸ்ச்ச ரௌதிரா ரௌதிரா ரௌதிரசப்தேன கஷ்டம் கர்ம ராகா கோபஸ் உச்சத்தை பிரதமத்த விஷயே ராக முதல்ல விஷயத்தில் பற்று தத் பிரதி கோப ததச்ச கஷ்டம் கர்மேதி அப்படி ரீ அரேஞ்ச் பண்ணுறார் அதாவது முதல்ல பற்று வருதான் ஒரு விஷயத்தில் அந்த பற்று அந்த பற்று நாள் அது அடையறத்துக்கு இடைஞ்சல் வந்ததுன்னா கோவம் வருது அதனால என்ன பண்ணுறான்னா அக்கிரமமான காரியங்கள்லாம் பண்ணுறான் ஆ பற்று பற்று நாள் எரிச்சல் இரிட்டேஷன் அட்டாச்மெண்ட் அட்டாச்மெண்ட் இருந்தாலே இரிட்டேஷன் நிறைய இருக்கும் இரிட்டேஷன் இருந்துன்னா டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் அதனால் அனபாப்த காமசே இதம் ரவுத்ரத்யம் பகுதி வாழ்க்கையில் நிறைவில்லாதவனுக்கு தான் இந்த சுபாவம் अवाप्त सर्वकामत्वेन अभावाद आ, इनी कुंडली, பரமேர்த்து அவப்பமே அபாிரா இனி அடுத்தது குண்டலீ குண்டலீங்க பாப்ப அரதிராய நூற்று உபமக்குண்டலா அத்வா எத்வா சாங்கயோகாத்மக்கே குண்டலே மக்கே அசி குண்டலி மூணு மீனிங் சொல்கிறார் அரௌிர குண்டலீ சக்கிரி இந்த குண்டலத்துக்கு அர்த்தம் என்னன்னா சேஷரூபாக் குண்டலி குண்டலின்னா எப்போவுமே இந்த பாம்பு வட்டம் போட்டு படுத்துருக்குமே அதுக்கு பேர் குண்டலம் குண்டலின்னு பேர் அதுதான் சொல்கிறார் சேஷரூப பாக் பகவான் படுத்துட்டுருக்காரு பாம்பு அந்த பாம்பு இப்படி சுருண்டு சுருண்டு இருக்கும் இல்லையோ அந்த குண்டலிங்கிறார் ஆக அந்த குண்டலத்தில் அந்த பாம்போட குண்டலத்தில் படுத்துட்டுருக்கார் ஆகையினால் குண்டலி சிம்பிள் மீனிங் அஹ சகா மண்டல உபமக்கண்டலா சகசிராசு சகிராஷு சகசிராசுன்னூரியன் சூரியன் என்ன பண்ணியிருக்க உப சகமண்டலாரா அதாவது காதில் பகவான் குண்டலம் போட்டுருக்கார் அந்த குண்டலம் அதுவும் ரவுண்டாக தான் இருக்கு அந்த குண்டலம் எப்படி இருக்குன்னா சூரியனுடைய பிரகாசத்தோக்கு பிரகாசமாக இருக்கும் சூரிய பிரகாசத்துக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறார் பாஷ்யத்தில் தான் இங்கே இந்த கோரக்பூர் புக்கில் போட்டிருக்கு விவருத்திகாரர் புஸ்தகத்தில் இல்லை சாங்கிய யோகாத்மக்கே குண்டலே சாங்கிய யோக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மக்கராக்காரன் அதாவது மீன் மாதிரி இருக்குது மீன் சுருண்டுபடுத்துட்டா எப்படி இருக்கும் மீன் இப்படி வளைஞ்சுக்க முடியாது சில சமயம் இப்படி படுத்தும் அந்த மாதிரி இருக்கிறது அசியஸ்தஹா குண்டலி அதாவது இந்த மக்கர குண்டலம் போட்டுப்பா இந்த தீக்ஷித்தர்கள்லாம் அதெல்லாம் போட்டுட்டு அவர்களெலாம் யாகம் பண்ணதுனால விஷ்ணுவுக்கு சமானம் அந்த விஷ்ணுவுக்கு சமானமாக இந்த மக்கர குண்டலங்களை ஆபரணமாக போட்டுக்கிறது என்னால் அதை சொல்கிறாரு ஆஹா அவ்வளவுதான் ஆஹா என்ன முதல் அர்த்தம் என்ன சேஷரூப பாக் சேஷயனா இத்தியர்த்தா ஒன்று அப்புறம் என்னது சூரிய மண்டலத்துக்கு சமமான குண்டலங்களை போட்டுருக்கார்னு அர்த்தம் இல்லை இன்னொரு மீனிங் என்னதுன்னா மக்கராக்காரமான குண்டலம் சாங்கிய யோகத்தில் சொல்லியிருக்கிற மூலாதாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற குண்டலம் அந்த மாதிரி மக்கராக்காரமாக இவருக்கு இருக்குது ரெண்டு குண்டலம் போட்டுருக்கார் ஆகா சூரியனை போலவோ அல்லது மகர மீன்களை போலவோ குண்டலம் உடையவர் ஆகையினால் அவருக்கு பேர் குண்டலி அப்படின்னு பேருங்கிறார் இப்போ இந்த குண்டலம் போட்டுருக்குறோன்னா குண்டலின்னு கூப்பிட்ற வழக்கம் அந்த குண்டலியை கூப்பிடு அப்படின்னா என்ன அர்த்தம் நான் குண்டலம் போட்டுருக்கானே அவனை கூப்பிடு அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தையாக சொல்கிறது உண்டு இனி சக்ரி சக்ரிக்கு அர்த்தம் சுஸ்மேத்தரிலம்ஸ்வம் மன சக்கரஸ்வரூ மனஹாச்சம சக்கரஸ்வரூபம் அந்த புஸ்தகத்தில் இருக்கிறத பார்க்கக்கூடாது நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் சொல்லணும் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லிகிட்டு இருந்தால் அப்புறம் ஏதோ ஒரு பாடம் வந்து ஒன்றும் கன்ஃபியூஷன் வரும் இல்லாட்டி இங்கே பார்க்கணும் இது இல்லை ஆ சக்கரஸ்வரூபம் தப்பு இருந்தால் நான் திருத்திப்பேன் ஆனால் ஸ்லோகத்தை சொல்லி கொடுக்குற மாதிரி தான் சொல்லணும் அதுக்கெல்லாம் ஜஸ்டிபிகேஷனாக சொல்லப்படாது என்ன சொல்கிறார் பகவான் கையில் சக்கரம் வச்சுன்னு இருக்கார் அதனால் சக்கரம் அசி அஸ்தி இத்தி சக்கிரி சிம்பிளாக சொல்லலாம் ஆனால் ஆச்சாரியர் அதாவது இந்த மனசுன்னு ஒன்றை கொடுத்துருக்கார் அந்த மனசை நாம் நல்லபடியாக உபயோகப்படுத்தி நாம் சாந்தியாக இருக்கணும் ஆக பகவான் கொடுத்துருக்கிற மனசை உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் சமஸ்த லோக ரக்ஷார்த்தம் சமஸ்த லோகத்தையும் காப்பாற்றுறதுக்காகத்தான் மனஸ்தத்வாத்மகம் சுதர்சனாக்கியம் மனஸ்தத்வாத்மகிறத நம்ம பிராக்கெட்டில் போட்டுட்டோம்னா சுதர்சனாக்கியம் சக்கரம் தத்தே சுதர்சனம்னா என்ன அர்த்தம் நல்லா பார்க்கறதுன்னு அர்த்தம் தர்சனம் அப்படின்னு சொன்னாலே பார்க்கறதுன்னு அர்த்தம் தர்சனம்ங்கிறது கண்ணுக்கே க பேர் திருஷியத்தை அனேன இது தரிசனம் இதன் மூலமாக எல்லாம் காணப்படுவதால் இதற்குப் பெயர் தரிசனம்னு பேர் கண்ணுக்கே தரிசனம்னு பேர் கரணவியுப்பத்தி கரணவியுப்பத்தின்னா என்ன அர்த்தம் அனேன திருஷ்யத்தை இதன் மூலமாக நாம் நிறங்களை அறிந்து கொள்வதால் இதற்குப் பெயர் தரிசனம்னு பேர் அதனால்தான் அது சுதர்சனம்னா சுதர்சனம்னா என்ன அர்த்தம் நல்லதையே பார்க்கணும் நம்ம துர்தர்சனம்தான் கெட்டதையே பாரு ஃபோனை எடுத்து பார்த்தா என்ன இருக்குது முழுக்க முழுக்க நல்லதாக வருது நல்லதாக தேடி தேடி தான் எடுக்கணும் அது மாதிரி ஆஹா சுதர்சனாக்கியம் மனஸ்தத்துவங்கிறார் இப்போ கண்ணால் பார்க்குறோமா மனசால் பார்க்குறோமான்னா கண்ணுக்கு பின்னால் மனசு இருக்கணும் மனதுக்கு பின்னால் புத்தி இருக்கணும் புத்தி எல்லாம் எப்போவுமே யோசிக்கணும் அதுக்கு சாஸ்திர ஜானம் இருக்கணும் ஆகவே இங்கே சுதர்சனாக்கியம் சக்கரம்னால் இது எப்போ பார்த்தாலும் சுத்தின்ண்டே இருக்குது இந்த மாதிரி மனசு சிந்திச்சுட்டே இருக்குது பகவான் கையில் சக்கராயுதத்தினால சிசு பாலனை இது பண்ணார்னு சொன்னால் அது வந்து விவகாரத்தில் சிசுபாலவதம் பண்ணினார் அந்த கதையெல்லாம் பேசுகிறோம் ஆனால் இங்கே என்ன மனஸ்துவத்தினால் நாம் துஷ்டனை நிகிரகம் பண்ணணும் முறையான சிந்தனை என்கின்ற சக்கரத்தினால் நம் தனி மனதனுடைய மனதில் தோன்றும் தீய எண்ணங்களையும் அதனுடைய செயல்களையும் நாம் அழிக்க வேண்டும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இது சொல்கிறார் ஆக பகவான் நம்மளுடைய மனசில் வந்து சிந்தனா ரூபமான இருக்கார் திங்கிங் ஃபார்மில் இருக்கக்கூடிய சக்கரம் இந்த சக்கரம் எப்படி சுத்திரதம் அது அது பிரகாசமாகவே இருக்குது ஒளி பொருந்தியதாக இருக்குது இதுவும் எப்படி இருக்கணும்னா அறிவொளி பொருந்தியதாக இருக்கணும் சமஸ்த லோக ரக்ஷார்த்தம் எல்லா லோகத்தையும் ரட்சிக்கணும்னா என்னென்ன எல்லோரும் அறிவோடு வாழணும் மக்கள் எல்லோரும் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காகவே பகவான் எல்லோருக்கும் நன்றாக சிந்திக்கிற சக்தியையும் அந்த சிந்திக்கிற சக்திக்கு துணையாகிய சாஸ்திரங்களையும் அனுகிரகம் செய்திருக்கிறார் அதுதான் திருவள்ளுவர் திருக்குறளில் படிக்கிறோம் கல்லாமையை நீக்கி கல்வியை கற்று கேள்விகளால் சுயமாக நன்கு சிந்திக்கும் ஆற்றலை வளர்த்து குற்றங்களை களைந்து பெரியோர்களை துணை கொண்டு சிறியவர்களோடு சேராமல் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுதான் காரணம் ஆக மனஸ்துவாத்மகம் சுதர்சனாக்கியம் சக்கரம் ரொம்ப அழகான ஒரு நாமா சக்ரிங்கிறதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் சக்ரினே நமகான்னா என்ன அர்த்தம்னா உள்ளத்தில் தீய தீய எண்ணங்களை தீய சொற்களை தீய செயல்களை அழிக்கின்ற ஒளி பொருந்திய அறிவாற்றல் என்று பொருள் அதுக்கு அர்த்தம் சொல்கிறார் சலஸ்வரூபம் அத்தியந்தம் அத்தியந்த ஜவேனாந்தரித்த அனிலம் சக்கரஸ்வரூபம் தத்தே விஷ்ணு கரேஸ்திதம் இது ரொம்ப அழகாக இருக்கு நம்ம இப்படி அங்கேயும் அளவாயிரம் மனசை சக்கரத்தை பகவான் பிடிச்சிக்கிறாராம் இப்போ சிவபெருமான் கையில் மான் உண்டு அந்த மான் வந்து என்னென்னா மனஸ்தோம்பும் அந்த மான் பார்த்தா எப்படி இருக்கும்னா அந்த மான் சில பு சிலதில் பார்த்தா மான் வந்து வெளியில் போகிற மாதிரி இருக்கும் வெளி லோகத்தை பார்க்குற மாதிரி இருக்கும் சில பு இதில் விக்கிரகத்தில் மான் வந்து சுவாமியவே பார்க்குற மாதிரி இருக்கும் சிவபெருமான் கையில் ஒரு கையில் இது பரஷு இன்னொரு கையில் மிருகம் அப்புறம் அபய வரதம் இப்படி இருக்கும் இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு இது அதுக்கு ஏதோ ஒரு யோகா இது இருக்குது சுவாமி கை இப்படி இருக்கும் பார்த்தா தெரியும் இந்த மாதிரி ஒரு இதுக்கு ஒரு இது ஒரு அர்த்தம் இருக்குது அது நான் பார்க்குறேன் இது ஒரு விசேஷமான ஒரு இது இப்படி இருக்கும் நீங்கள் பார்த்தா தெரியும் சோமாஸ்கந்தர் எல்லா சுவாமி மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரெலாம் பார்த்தா இப்படி தான் இருக்கும் கை இந்த ரெண்டு வரலு இப்படி இருக்கும் இந்த ரெண்டு இது மிருக முத்ர இந்த மிருக முத்திரை இப்படி இருக்கும் அது இந்த மேலே இருக்கிற கொம்பு இப்படி இருக்காது அதுவும் வளைஞ்சிருக்கும் அது பார்த்தாலே தெரியும் இதுக்கெல்லாம் நிறைய லட்சணங்கள்லாம் இது தியான ஸ்லோகங்கள்லாம் இருக்குது எனக்கு அந்த தியான ஸ்லோகங்கள்லாம் இப்போ ஞாபகத்தில் இல்லை ஆனால் மேலே வந்து ஒரு கையில் மழு இன்னொரு கையில் மான் இருக்கும் அந்த மான் உலகத்தை நோக்கி பார்த்துட்டுருக்கிற மான் ஒன்று உண்டு ஆனால் இறைவனையே பார்த்து பார்த்து கொண்டிருக்கிற மான் இருக்கு அது மாதிரி இங்கே வந்து ஜனங்களுடைய மனசுங்கிற சக்கரத்தை அவர் கையில் பிடிச்சுன்னு இருக்காரோ ஜலஸ்வரூபம் அத்தியந்த ஜவேன அந்தரித்த அனிலம் அனிலம் அதாவது அனிலம்னா காற்று சலஸ்வரூபம் அத்தியந்த ஜவேன அந்தரித்த அனிலம் என்னமா வேகமாக போகிறது இந்த மனசுங்கிற காற்று காற்ற காற்றும் இது சக்கரஸ்வரூபம் சனஹா சுழன்று கொண்டே இருக்கிற மனஸ் பாரதியாரதை பற்றி ஒரு பாட்டு பாடியிருக்கார் மனப்பெண் அப்படின்னு மனப்பெண் இல்லை மனமாகிய பெண் அதை வர்ணிக்கிறார் இந்த மனங்கிற பெண் எப்படியெல்லாம் என்னெல்லாம் பண்ணுறது ஆக அந்த மனசை விஷ்ணு கரேஸ்தி விஷ்ணு மனஹா தத்தே விஷ்ணு அப்படி அது அந்த மனசுங்கிறத அவர் பிடிச்சுன்னு பக்தர்களுடைய மனசு சுழன்று கொண்டு மனதை தான் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறார் ஒரு ஒரு லிமிட்டுக்கு மேலே போகாது போக முடியாது இது விஷ்ணு புராண வச்சனா அப்படி இப்போ நான் சொன்ன அர்த்தம் இந்த அர்த்தம் எல்லாவற்றையும் சேர்த்து புரிஞ்சுக்கணும் அப்போ இல்லாட்டி என்ன என்ன பண்ணணும்னா என் மனசை நான் பகவான்கிட்ட கொடுத்துடணும் என் மனசுங்கிற சக்கரந்தான் பகவான் கையில் சுத்தின்னு இருக்கு அப்போ பகவானுடைய கட்டுப்பாட்டில் அது இருக்கணும் ஓரளவுக்கு மேலே போச்சுன்னா எடுத்துருவார் அப்படிலாம் நம்ம அர்த்தம் பண்ணணும் ஆக காற்றையும் மனசையும்ங்கிறார் காற்று போன்ற மனசை அல்லது காற்றை விட வேகமான மனசை எல்லாம் கீதையில் இருக்கே சஞ்சலம்ஹி மன கிருஷ்ண பிரமாதி பலவதம் தஸ்யாகம் நிகிரகம் மன்னியே வாயோரிவ சுதுஷ்கரம் அப்படின்னு ஆக இதெல்லாம் பகவான் கையில் கட்டுப்பாட்டில் வச்சுடணும் அப்படிங்கிற அர்த்தத்தை எல்லாம் கொடுக்குறதாக நாம் எடுத்துக்கலாம் அடுத்தது விக்கிரமாக द्वयंच வயஞ்ச அசேஷபுருஷே விலட்சணம் அது விக்கிரமீ அதாவது விக்கிரமஹா இது அடிக்கடி வந்திருக்கு இந்த விக்கிரமி விக்கிரமகா எல்லாம் வந்திருக்கு உருக்கிரமஹா அதாவது இந்த விஷ்ணு பகவான் பூமியில் ஒரு காலை வச்சு ஆகாசத்தில் ஒரு காலை வச்சார் அப்படிங்கிறது அடிக்கடி சாஸ்திரத்தில் வருது அதனால் அந்த பகவானுடைய சரணார அவ்வளவு மதிப்பு அதனால் அந்த காலை சொல்லுவார் அதனால தான் ஒரு காலுக்கு ரொம்ப மதிப்பு அந்த பூமியில் வச்சிருக்கிற காலுக்கு சரணம் பவித்திரம் வித்தம் புராணம் ஏன் பூத்தஸ்தரதி துஷ பவித்திர பூத்தாப்மா தரேம லோகஸ் ராச்சிமத் பவித்திரம் ஜோதிஷ்மத்ராஜமான மகஸ்வத் அமிரஸ் தாராபுதா தோஹமான சரணம்னோ லோகே சுதித்தான் ததாத்து அந்த பகவானுடைய அந்த சரணம் இருக்கே அது ஒரு பாவனை அந்த ஆட்டிடியூட் ஒரு கால பூமியில் ஊன்றி இன்னொரு காலம் மேலே தூக்கினார் ஓங்கி உலகலந்த உத்தமன் அப்பேற்பட்ட பகவானுடைய அந்த சரணத்தை நம்ம என்ன பண்ணணுமா தியானம் பண்ணி நல்ல புத்தியை அடைவோமாகங்கிறது வேதம் நகா சரணம் சுதிதான் ததாது அந்த பகவானுடைய சரணாரவிந்தம் நமக்கு எப்பொழுதும் நல்ல புத்தியை கொடுத்து கொண்டே இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை அந்த ப சரணத்தை நினச்சி நாம் பாப்பங்களையெல்லாம் நீக்கிக் கொள்ளுவோமாக இதுக்கெல்லாம் நிறைய அர்த்தம் சொல்லிகிட்டே இருக்கலாம் தேன பவித்திரேன சுத்தேன பூத்தாக அதி பாப்மானம் அராத்தின் தரைய பாப்மானம் அராத்தின் தரைய அந்த திருவடிகளை நினைந்து பாவத்தை வெகு விரைவில் கடந்து விடுவோமாக அப்படின்லாம் இருக்குது எல்லாம் திருவடியை பற்றி சொல்கிறது தான் ஆஹ் பாத விக்ஷேப்பகா பாத விக்ஷேப்பகான்னா என் அர்த்தம் இந்த அளந்து மற்ற நம்மளை மாதிரியா நம்மளால் இங்கிருந்து அந்த பக்கம் தாண்ட முடியல அதனால் அசேஷ புருஷேபியா விலட்சணம் அஸ்தேத்தி பகவான் பண்ணின மாதிரி எல்லோரும் பண்ணிட முடியாது அப்புறம் சௌரியம் வா சௌரியம்னா சூரத்தனம் பகவானுக்கு இருக்கிற சூரத்தனம் விக்ரமகான்னா சூரத்தனம்னு ஒரு அர்த்தம் அதாவது அடி துவம்சம் பண்ணுறது எல்லாம் அந்த நேரமெல்லாம் கருணையெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டார் இறங்கிவிட்ட கருணையெல்லாம் இருக்கும் ஆனால் காரினி தண்டம் தான் உபாயம்னால் அவ்வளோதான் அதுக்கப்புறம் எல்லாம் வந்து இந்த மிலிட்ரியிலாம் அப்படி தான் எல்லாம் கண்ணு மண்ணு தெரியாது அடித்து தள்ளும்பா இந்த கமாண்டரை ஷூட் பண்ணுன்னுட்டான்னா அவ்வளோ அப்படி இங்கே கொலை பண்ணோம் அப்படின்னு தூளு அடிச்சுடுன்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் போய் அங்கே போய் உட்காந்து கத்தியை நீட்டின்னு என்ன வாங்க அப்படின்னா கேட்டுருக்க முடியும் அதனால் அவனை வந்து நீ வந்து கத்தியில் குத்துகிற போது கையில் குத்தணும் காலில் குத்தணும் அங்கே இங்கே குத்திராத கொன்றாது அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து முதல்ல சும்மா பாடம் எல்லாம் ஊருக்காக சொல்லி கொடுக்குறது அப்படி கொண்டு போம் அவ்வளோதான் அதை பற்றிலாம் பட்சம் இல்லாமல் பார்க்காதே இவ்வளோதான் எனிமின்னா எனிமிதான் ஒன்று தான் ஆகும் அந்த நேரத்தில் சூரத்தனம் அதனால் ரொம்ப சக்தியோடு போய் தாக்குறது அது பகவான மாதிரி யாரும் பண்ண முடியாது பகவானை மாதிரி இதெல்லாம் வேதங்களில் நிறைய கதைகள்லாம் இருக்குது ரொம்ப வருஷமாக கிருஷ்ண பகவான் வந்து எல்லாம் சண்டையெல்லாம் போட்டுட்டு இத்தையோ வருஷங்கள்லாம் போட்டுட்டு அப்படியே வில்லிலே இப்படி தலையை வச்சு தூங்கிட்டாருன்னெலாம் இருக்குது அப்புறம் இந்திரன் போய் அந்த நாணை வந்து வெட்டினான் ததீந்திர தனுரி தியஜம் இப்படிலாம் உபனிஷத்தில் கதைகளில் வேதங்களில் கதைகள்லாம் காணப்படுகின்றன அதில் பகவானுடைய விக்கிரமம் விசேஷேன கிரமத்தின்னு அர்த்தம் டாமினேட்டிங் அடி தூக்கு சொல்கிறான் இல்லையா இங்கே இங்கே நம்ம ஊர்ல எல்லாம் போஸ்டர்லாம் ஒட்டியிருக்கான் ஏன்னா திமுரு அடங்காது ஹட்டி உத்தை அப்படின்னு சொல்கிறான் இல்லையா அந்த நேரம் அப்படிலாம் சொன்னா தான் அந்த சௌரியம் அந்த சூரத்தனம் சூரரை போற்று பாரதியார் சூரரை போற்று அப்பேற்பட்ட விக்ரம ரூபியாக இருக்க அதர்மம் நடக்கிறதுன்னா உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவாங்கிறார் முதல்ல பொறுமையாக சாம தான பேதம் அப்புறம் தண்டம் வர்றபோது அங்கே போய் மெதுவாக கத்தி ஓத்துப்பாக்கி எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறார் ரொம்ப ஃபோர்ஸு ரொம்ப பவர்ஃபுல்லாக போய் அடிப்பார்னு அர்த்தம் அஹ விக்கிரமி என்னது இந்த ஸ்லோகத்தில் அரௌத்ர குண்டலி சக்ரி விக்ரமி ஊர்ஜித சாசனஹா இந்த விக்ரமிக்கு வரைக்கும் பார்த்துருக்கோம் தொடர்ந்து உள்ள நாமாக்களுக்கு அடுத்த வாரம் படிக்கிறதுக்கு சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் விஷ்ணு ஜிஷ்ணு மகாவிஷு பிரரம் அனைக்கை நமாருஷோத்தமோ நமோஸ்வன் சகசிரமூர் சிாவேரு சகசிராஸ் சேருஷா சகசிரோட்டிணே நமோ நமவிந்தமீர் சூமாரா